प्रपन्न कृष्णाय भूत्वा भूत्वा प्रलीयते ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேத்தைக்கணாயீமே நம பூத்திராசேவயூ श्री कृष्णर இந்த பகுதியில் பகவானை அடைஞ்சு மோட்சம் அடைகிறதுக்கும் பகவானை அடையாமல் பல சரீரங்களை எடுத்து சம்சாரத்தை உழல்றத்துக்குமான ஒப்பீட்ட உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் பூத கிராம ச ஏவா அயம் பூத்வா பூத்வா பிரலீயத்தே அதாவது எந்தெந்த ஜீவராசிகள் பஞ்சபூதங்கள் இதெல்லாம் என்ன ஆகிறதுன்னு கேட்டால் பிரம்மதேவருடைய உறக்க காலத்தில் பிரளைய காலத்தில் ஒடுங்கி விடுகிறது எப்படி தூங்கத்தில் நாம் ஒடுங்கிருக்கோம் ஒடுங்கிற போது இன்றைக்கி படித்தது இன்றைக்கி நாம் பண்ண புண்ணியம் பாபம் நாம் லௌகிகத்தில் சம்பாதித்த பணம் நஷ்டம் கடன் எல்லாத்தோடையும் தான் தூங்குகிறோம் எந்திரிக்கிறபோது அதே ப்ராப்ளத்தோடு தான் எந்திரிக்கிறோம் இல்லாட்டி ஏதாவது நல்ல காரியம் இருந்தால் அந்த சந்தோஷத்தோடு எந்திரிக்கிறோம் இதுதான் வாழ்க்கையில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது உறங்குகிறோம் விழிக்கிறோம் உறங்கும்போது நம்முடைய தனித்தன்மை முதலான அனைத்து விஷயங்களும் ஒடுங்கி போயிடுறது ஆனால் எல்லாம் டார்மெண்ட் ஃபார்மில் இருக்குது நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுதுன்னு சொல்ல முடியாது தூக்கத்தில் வந்து நம்முடைய பிரச்சனைகள்லாம் ஒடுங்கி போய்விட்டதுன்னு சொல்ல முடியாது நம்ம முடித்த உடனே பழபடி நம்முடைய பிரச்சனைகள் அல்லது சுகங்கள் எல்லாமே தொடரத்தான் செய்கின்றன அது அனைத்து இந்த ஹோல் கிரியேஷன் சிருஷ்டி என்னாகிறதுனா தார்மன் ஃபார்முக்கு போகிறது போகும்போது ஒன்றும் சேஞ்ச் ஆகிறதில்லை அவங்கவங்களுடைய புண்ணிய பாபம் அவமாம் பண்ணின நல்லவினை தீவினையினுடைய பிரயோஜனத்தெல்லாம் ஒடுக்கி கொண்டு தான் எல்லோரும் ஒடுங்குகிறார்கள் பூத்த கிராமான்னு சொன்னால் இந்த உயிர்கூட்டங்கள்னு அர்த்தம் உயிர் கூட்டங்கள் அதாவது உயிருள்ள பொருள்கள் உயிரற்ற வஸ்துக்கள் எல்லாமே என்னாகிறதுனா சகாயேவ பூதக் கிராமம் அதே நேத்துக்கு நான் தூங்கினேன்னா இன்னைக்கு காலமுறை எந்திரிக்கிற அதே நான் தான் அதே பிரச்சனைகளோடு தான் எந்திரிக்கிறேன் அதே மாதிரி பிரளயத்தில் மகா பிரளயத்தில் எல்லாமே அழிஞ்சு போவது கிடையாது மறுபடியும் மறுபடியும் தோன்றுகிறதுங்கிறது பூத கிராமஸ ஏவாயம் தோன்றி தோன்றி பிரலீயத்தை மறைகின்றன தினந்தோறும் இன்பத் துன்பங்கள் தோன்றுகின்றன இன்பத் துன்பங்கள் மறைகின்றன உறக்கத்தில் விழிப்பில் தோன்றுகின்றன உறக்கத்தில் மறைகின்றன அதே போலவே இந்த மாபெரும் படைப்பானது பிரம்ம தேவருடைய விழிப்பு காலத்தில் தோன்றியும் பிரம்மதேவருடைய உறக்க காலத்தில் பிரளய காலத்தில் ஒடுங்கியும் ஆ சிருஷ்டிகாலம் பிரம்மதேவருடைய விழிப்பு காலம் பலய காலம் பிரம்மதேவருடைய உறக்க காலம் இதுதான் நடந்து கொண்டிருக்குங்கிற ராத்திரியாகமே வசப்பார்த்த பிரம்மதேவருடைய இரவு காலம் வரும் பொழுது தன் வயமின்றியே ஒடுங்குகின்றன தத்தைவ அவ்வக்த சம்யகே அந்த தோன்றாத நிலை என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே ஒடுங்கி விடுகிறது அவ்வக்த சம்யகம்னா அவ்வக்தம் என்று குறிப்பிடப்படுகிற தோற்றத்துக்கு வராத நிலையில் அனைத்து உயிர் கூட்டங்களும் ஜடக்கூட்டங்களும் சேதனமும் அச்சேதனமும் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன எனவே இது தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது இது வந்து இந்த அறியாமை இதனால் செய்யக்கூடிய நல்லவினை தீவினை இதெல்லாம் இதனால் உண்டாகக்கூடிய பிறப்பு இறப்பு சூழல் இதுக்கு பேரு தான் இதுல இருந்து நாம விரக்தி அடையணும் வைராக்கியத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையணும் ஈஸ்வரன் அடையணும் அப்படிங்கறத குறிப்பிடறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணி இருக்கார் பூத கிராம